வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜனவரி மாதம் எட்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆண்டு ராபர்ட் கார்ட்வெல் அவர்கள் மத பணியாற்ற அயர்லாந்திலிருந்து சென்னை வந்தார் ஆயிரத்தி ஆண்டு வாஷிங்டன் டிசியில் ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் முதல் முறையாக வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்துல் அசீஸ் இபன் சாவூத் அவர்கள் ஹெஜாஸ் நாட்டின் மன்னராக முடிசூடி அதன் பெயரை சவுதி அரேபியா என மாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தமிழகத்தின் கோவை சின்னியம்பாளையம் பஞ்சாலை தொழிலாளர் சங்க நிர்வாகிகள் நான்கு பேர் தூக்கிலிட்டு கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லியனார்டோ டாவின்சி அவர்களின் மோனலிசா ஓவியம் வாஷிங்டன் டிசி நகரில் முதல் காட்சிக்கு வைக்கப்பட்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூற்றி ஆண்டு யோ மற்றும் யூரோப்பா என்கின்ற இரண்டு முக்கியமான வியாழன் கோளுடைய சந்திரன்களை இத்தாலி நாட்டு வானவியலாளர் கலீலியோ கலிலி அவர்கள் கண்டுபிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் வண்கப்பல் லூனா 21 ஒன்று ஏவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரஷ்யாவின் விண்வெளி வீரர் வலேரி பல்யாக்கோவ் என்பவர் மீர் விண்வெளி நிலையத்துக்கு சோயூஸ் விண்கப்பலில் பயணமானார் இவர் மொத்தம் நாநூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் விண்வெளியில் தங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்கா இலங்கையின் நான்காவது பிரதமர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஏ பெரியதம்பி பிள்ளை ஈழத்து தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு எல்விஸ் பிரெஸ்லி அமெரிக்க இசைக்கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஸ்டீபன் ஹாக்கிங் கோட்பாட்டு இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜூனிச்சுரோ கொய்சுமி ஜப்பான் பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பிரட்லி ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்க்கோ போலோ இத்தாலிய வணிகர் ஆயிரத்தி அறுநூற்றி ஆண்டு கலிலியோ கலிலி இத்தாலிய வானவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பேட்டன் பவல் சார்னர் இயக்கத்தை தோற்றுவித்த ஆங்கிலேயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மெல்வின் கால்வின் நோபல் பரிசு பெற்று அமெரிக்கர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வசந்த விக்கிரம துங்க இலங்கை ஊடகவியலாளர் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேயர்களை